அவர்கள் கூறினார்கள் அப்போது அவர்களின் தோடர்கள் நீங்களுமா என்று கேட்டார்கள் ஆம் மக்காவாசிகளுக்காக ஆடுகளை சில வெள்ளி காசுகளுக்கு கூலியாக நான் மெய்த்துள்ளேன் என்று நபி செல்லாகும் அணைகளை செல்லும் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு இரண்டு ஆறு இரண்டு